ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா நமே ஜுணம் பிரணே பனம் தரணிஷர் இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாம யஜ்னத்தை உபதேசம் பண்ணுறார் அபானே ஜுஹ்வதி பிராணம் இதுக்கு பேர் பூரக்க பிராணாயாமம்னு பேர் அதாவது வெளியில் இருக்கிற காற்றை மூக்கு வழியாக இழுத்து உள்ளுக்குள்ளே செலுத்துறது ஆக இதுக்கு பேர் பூரக்க பிராணாயாமம் இது அபானத்தில் பிராணனை ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அபானே ஜுதி ததாபரே பிராணனில் அபானனை ஹோமம் பண்ணுறார் இதுக்கு பேர் ரேச்சக பிராணாயாமம்னு பேர் மூச்சு காத்த வெளியில் விடுறது வலது மூக்காலையோ இடது மூக்காலேயோ மாற்றி மாற்றி விடுறது தான் ஆக ரேச்சக பிராணாயாமம் அப்படின்னு இதுக்கு பேர் அபானே ஜுதிணம் பிராணேபானம் ததாபரே அப்புறம் அடுத்தது பிராணாபான கதீருத்வா பிராணனே அபானனையும் கட்டுப்படுத்துறது உள்ள மூச்சை இழுத்துக்கு பிறகு மூச்சை விடாமல் இருக்கிறதுக்கு பேர் கும்பகப் பிராணாயாமம்னு பேர் அதுக்கு பேர் பொதுவாக கும்பகம்னு பேர் நம்ம அதை பிராணாயாமம் சேர்த்துக்கிறோம் கும்பகம்னு பேர் அந்த கும்பகம் உள்ளுக்குள்ளேயே மூச்சு காற்ற கட்டுப்படுத்துறது அப்புறம் மூச்சு காற்ற வெளியில் விட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்துக்காமல் இருக்கிறது அதுக்கு பேர் பாஹ்ய கும்பகம்னு பேர் இதை மந்திரபூர்வகமாக பண்ணினா அதுக்கு பேர் சகர்பிராணாயம பேர் மந்த்ரம் பண்ணினா அகர்ப பிராணாயாமம்னு பேர் மந்திரபூர்வமாக பண்ணினா அதுக்கு அதிருஷ்டபலம் உண்டு மந்திரம் இல்லாமல் பண்ணினா திருஷ்டபலம் உண்டு இப்போ உலகம் முழுக்க பிரசித்தமாக இருக்குது பிராணாயாமத்துக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லி இதை சாஸ்திரத்தில் வைதிகமாக பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி எல்லோருமே பிராணாயாமத்தை பண்ணி எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் பிராணாயாமம் பண்ணாமல் பண்ணக்கூடாது பிராணாயாமம் பண்ணுறதுனால மனசு கட்டுப்படும் பிராணபந்தனாத்து லீயத்தே மனஹா ஜ பட்சிவத்து ரோதசாதனம் என்று ரமண மகர்ஷியினுடைய உபதேசசாரம் சொல்லுகிறது ஆக பிராணபந்தனம் பண்ணினா மனசு ஒடுங்குகிறது எப்படி ஒரு பக்ஷியை அங்கெங்கேயும் பறந்துட்டுருக்கிற பக்ஷியை ஒரு ஜாலத்தில் வலையில் பிடிக்கிறோமோ அது மாதிரி பிராணாயாமங்கிறது என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக பிராணாயாமம் உடம்புக்கும் ஸ்தூல சரீரமான அன்னமய கோஷத்துக்கும் நல்லது சூக்ஷ்ம சரீரமான மனசுக்கும் நல்லது எண்ணங்களையெல்லாம் செரிப்படுத்தும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் எண்ணங்களை சுத்தப்படுத்தும் உடம்பையும் சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி பிராணாயாமத்துக்கு இருக்குது பிராணாயாம பாராயணாக எப்போ பார்த்தாலும் பிராணாயாமத்தையே லட்சியமாக கொண்டு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது காயத்ரி மந்திரத்தோட சேர்த்து பண்ணுற பழக்கம் உண்டு ஓங்காரத்தோட சேர்த்து பண்ணுற பழக்கம் உண்டு இந்த காலத்தில் சில பேர் லௌக்கிகமாக இந்த மந்திரங்கள் இல்லாமலேயும் இந்த அபியாசம் பண்ணுகிறார்கள் ஆனால் வைதிகமாக பண்ணக்கூடிய பிராணாயாமங்களில் மந்திரபூர்வமாக பண்ணினாத்தான் அதுக்கு பலன் ஜாஸ்தி ஆகவே ஒரு சில சாதகர்கள் பிராணாயாமத்தையே யஜ்யமாக பண்ணுகிறார்கள் ஆக இது பிராணாயாம யஜம்னு பேர் பிராணன அபானனலையும் அபானன பிராணனலையும் ரெண்டையும் பாஹ்ய கும்பகமாகவும் அந்த கட்டுப்படுத்தி அதன் மூலம் பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணுகிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் ஆகார நியம யஜத்தை பற்றி சொல்லுகிறது நாளைக்கு படிக்கலாம் அபானே ஜு பிராணம் பிராணே பானம் தரே